அனைவருக்கும் வணக்கம் நற்றினை என்ன திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேளியிலிருந்து குழந்தைகள் இன்று நவம்பர் நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது குழந்தைகள் யாவருக்கும் என்னுடைய இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய குழந்தைகள் நாளைய தலைவர்கள் இந்தியாவின் எதிர்காலம் வகுப்பறையின் நான்கு சூறலுக்குள்ளே தீர்மானிக்கப்படுகிறது இத்தகைய பொன்மொழிகள் குழந்தைகள் பற்றிய நம்பிக்கையான காரியங்களை நமக்கு கற்றுத் தருகிறது ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த கல்வியாளர் புரோபல் என்பவரை குழந்தை பூங்காவின் தந்தை என அழைப்பர் குழந்தைகளை அவர் மிகவும் நேசித்தார் வாருங்கள் நமது குழந்தைகளுக்காக நாம் வாழ்வோம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறில் பள்ளியை நிறுவினார் புரோபல் கிண்டர் என்றால் குழந்தைகளின் தோட்டம் அல்லது குழந்தைகளின் பூங்கா என்று பொருள் தோட்டத்தில் ஒரு செடியானது தோட்டக்காரரின் கவனிப்பில் எவ்வாறு வளர்கிறதோ அதுபோல் பள்ளியில் குழந்தைகள் ஆசிரியரின் கவனிப்பில் இயற்கையாக வளர்கின்றார்கள் ஐந்து வயதிற்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு பள்ளி முன்பருவ கல்வி அவசியம் என வலியுறுத்தினார் கிண்டர்கார்டன் என்பது ஒரு ஜெர்மானிய வார்த்தை பள்ளி முன்பருவ கல்வி அல்லது நர்சரி கல்வி ஒவ்வொரு குழந்தைக்கும் அவசியம் என கருதினார் கிண்டர் கார்டன் என்பது குழந்தைகளின் தோட்டமாகும் குழந்தையின் வளர்ச்சியானது ஒரு செடியின் வளர்ச்சியை போல் இருக்கிறது என ஒப்பிடுகிறார் புரோபல் இதில் குழந்தைகள் சுதந்திரமாக விளையாடி சுதந்திரமாக சிந்தித்து செயல்படுகின்றனர் இதில் குழந்தைகளின் சுயமாய் அவர்கள் செய்யும் செயல் மற்றும் சமூக பங்கேற்பு மற்றும் பல முழுமையாக ஒன்று சேர்க்கும் சொல் குழந்தை பாடம் உருவாக்குகிறது புரோபல் இந்த கிண்டர் கார்டன் பள்ளியில் பல உபகரணங்களை கல்விக்காக உருவாக்கினார் அதை வெகுமதி பொருட்கள் ஆங்கிலத்தில் கிப்ட் என அழைத்தார் புலனுறுவை வளர்க்க வரைதல் மற்றும் களிமண் மாதிரிகளை உருவாக்கினார் அதை செயல்கள் ஆக்குபேஷன் என அவர் அழைத்தார் குழந்தை மைய கல்வியில் புரோபல் மிக சிறந்தவராக விளங்கினார் ஆம் குழந்தைகள் சிறந்த ஒரு நாட்டின் எதிர்காலத்தின் ஒரு தூண்களாக அவர்கள் கருதப்படுகிறார்கள் தமிழக கவிஞர் கவிக்கோ அப்துல் ரஹமான் சுட்டு விரல் என்னும் கவிதை தொகுப்பில் குழந்தைகளின் இன்றைய நிலைமையை இப்படியாக வர்ணிக்கிறார் சிக்காமல் பரக்கும் பருக்கைகளுக்கு பின்னால் அலையும் இவர்களுக்கு புல் நுனியில் அமரும் தட்டாம்பூச்சிகளை பிடிக்க நேரம் ஏது கண்ணீர் வெள்ளத்திலிருந்து கரையேற துடிக்கும் இவர்களுக்கு மழை நீரில் காகித கப்பல் விட ஓய்வு ஏது வாழ்க்கையே இவர்களோடு கண்ணாமூச்சி ஆடும்போது இவர்கள் எப்படி கண்ணாமூச்சி ஆடுவார்கள் பசி கயிற்றில் பம்பரமாகி விட்டவர்கள் பம்பரம் சுற்றுவது எங்கே இந்த வயதில் இவர்களிடமிருந்து விளையாட்டுகளை பறித்து யார் பூக்களை ஏந்த வேண்டிய இந்த மெல்லிய காம்புகளில் வாழ்க்கையின் வாரத்தை ஏற்றி வைத்தது யார் பலப்பம் பிடிக்க சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் வெளிச்சத்தை கருக்கும் பருவத்தில் யாருடைய வெளிச்சத்திற்காகவோ இவர்களே தீக்குச்சிகளாகிவிட்டார்களே எதிர்காலத்தின் ஒளிவிளக்குகள் என்று மினுக்கும் வார்த்தைகளை பேசுகிறவர்களே இவர்களின் நிகழ்காலமே கரிந்து போய்விட்டதைக் காணவில்லையா நீங்கள் வருடம் தவறாமல் குழந்தைகள் கொண்டாடுகிறவர்களே தினங்களை கொண்டாடுவதை விட்டுவிட்டு குழந்தைகளை எப்போது கொண்டாடப்படுகிற கொண்டாட போகிறீர்கள் என்று கேட்கிறார் ஆம் சிந்திப்போம் குழந்தைகளுடைய சிறந்த கல்வி வளர்ச்சியை உருவாக்குவோம் இன்றைய குழந்தைகள் நாளைய தலைவர்களாய் நிச்சயம் மலர்வார்கள் சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி